தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் கர்ணனை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் துரியோதனுக்கும் கெளர சேனையை சேர்ந்தவர்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தவன் கர்ணன் மா மன்னனாவான் கொடை குணத்திலே மிகவும் சிறந்தனாகும் நட்பிற்கு இலக்கணம் பகுக்கின்றனாகவும் விளங்கியவன் இவன் குந்தித்தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை ஆவான் இவன் குந்தித்தேவியின் சிறிய பிராயத்தின் சூரிய பகவானின் அருளால் பிறந்தவன் ஆவான் மறைமுகமாக பிறந்த இந்த குழந்தையை தன்னோடு வளர்க்க எண்ணாது அதனை பழி பாவத்திற்கு அஞ்சி ஒரு பேழையில் இட்டு ஆற்றில் விட்டு விடுகின்றாள் கங்கையாற்றின் வழியாக இந்த பேழை வந்து கொண்டிருந்த போது அங்கே ஆற்றில் குளித்து கொண்டிருந்த அதிரதன் என்கிற தேர்ப்பகன் அந்த பேழையை கண்டு எடுக்கின்றான் திறந்து பார்க்கின்ற போது அதிலே கவச குண்டங்களோடு அழகிய ஆண் மகொன்று இருப்பதனை காண்கின்றான் அந்த பிள்ளை எடுத்து தனது மனைவுடன் காட்டுகின்றான் அவர்களுக்கு மகப்பேறு இல்லாததனால் தாமே வளர்ப்பதற்கு ஆசைப்படுகின்றான் அவளுடைய மனைவி எனவே அப்பிள்ளைக்கு கர்ணன் என்கிற பெயரிட்டு தமது சுவிகார பிள்ளையாக வளர்க்கின்றனர் கர்ணன் போர்க்கலையிலும் கல்வி பயிலுவதிலும் ஆரும் மிக கொண்டவனாக விளங்கினான் கர்ணனுக்கு சூரிய புத்திரன் ராஜேதன் என்கிற பேர் வழங்கப்படுகிறது துரியோதனிடம் சென்று சகல கலைகளையும் கற்க விரும்பினான் கர்ணன் ஆனால் கர்ணன் தேரோட்டியன் மகன் என்பதன் என்பதறிந்து துரோணர் அவனை தமக்கு மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுத்து தெரிவித்தார் எனவே கர்ணன் பரசுராவிடம் சென்று தம்மை சீடனாக ஏற்படுத்தி தான் ஒரு அந்தணன் எனக் கூறி அவரிடம் சீடராக சேர்ந்தான் கர்ணன் ஏனெனில் பரசுராமர் சத்திரர்களுக்கு வில் வில் பயிற்சி அளிப்பது கிடையாது தன்னிடம் சீடாக சேர்ந்த கர்ணனுக்கு தகுந்த முறையில் பயிற்சி வழங்கினார் த பரசுராமர் இதனால் வில் வித்தையில் மிகவும் தகுதியுடையவனாக மாறினான் கர்ணன் அவன் குருவுக்கு செய்த சேவையும் அவர் கொண்டிருந்த பக்தியும் பயிற்சி என்பால் அவன் கொண்டிருந்த ஆர்வமும் பரசுராமருக்கு பெரும் மகிழ்ச்சியே முதலாம் சக்தி மிக்க அஸ்திர சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார் பரஷுராமர் இவ்வாறு பயிற்சி பெற்று வரும்போது அவனது வாழ்க்கையில் பெரிய சோதனை காலம் உருவானது ஒருநாள் தமது சோர்வின் காரணமாக அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார் அப்போது அங்கே ரிங்காரம் இட்டு கொண்டு நின்ற வண்டானது கர்ணனின் தொடையை துளைக்க அவன் உடலிலிருந்த இரத்தம் ஆராய் பெருகெடுத்து ஓடியது தமது குருதினுடைய குருவினுடைய தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக வண்டு துளைப்பதால் உண்டான வழியையும் பொறுத்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் கர்ணன் கீழே ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டதினால் அவர் விழித்து கொள் கொண்டார் திடிக்கிட்டு எழுந்து அவருக்கு கர்ணனின் மீது சந்தேகம் உண்டாயிற்று என்ன நடந்தது சொல் என கேட்டறிந்தார் ஒரு வண்டு என்னுடைய தொடையை கடித்து விட்டது தொலையும் இட்டுவிட்டது இதன் காரணமாக இரத்தம் கசிந்து வரத் தொடங்கியது ஏன் மடிமீது உறங்கும் உங்களுடைய தூக்கம் கலந்துவிடக் என்பதற்காக நான் உங்களுக்காக வழியை தாங்கி கொண்டிருந்தேன் என்கின்றான் கர்ணன் இத்தகு துன்பத்தினை தாங்கிக் கொள்கின்ற பலம் சத்திரர்களுக்கே உரியது உண்மையை சொல் நீ சத்திரேனா இல்லை அந்தனனா குறிவே என்னை மன்னியுங்கள் நான் தேரோட்டி ஒருவரின் வளர்ப்பு மகன் எனது பெற்றோர்கள் யாருமே எனக்கு தெரியாது எனது ஞானத்தினை வளர்த்து கொள்கின்ற ஆசனையால் நான் உங்களிடம் அந்தனர் என்று பொய் சொல்லி சீடனாக சேர்ந்து விட்டேன் என்னை மன்னித்து அருள் பாவிக்க வேண்டும் என்றான் இதனால் பரசுராமருக்கு மிகுந்த கோபம் உண்டானது அந்தனர் இல்லாத ஒருவருக்கு தாம் கல்வி கற்றுக் கொடுத்து விட்டோமோ என்கிற உணர்வு மேலிட்டால் கர்ணனுக்கு அவர் சாபம் அளித்து விடுகின்றார் இதன் பயனாக அவன் அவரிடம் கற்ற சகல வித்தைகளையும் அவனை உயிருக்கு ஆபத்து வரும் நெருக்கடியான ஆபத்தில் அவன் அனைத்தையும் மறந்து விடுவான் என்பதாகும் இந்த சாபத்தினை பெற்றுக்கொண்டு மிகவும் சோர்வினை உடையவனாக தனது வீடு நோக்கிச் சென்றான் கர்ணன் சத்திரனாக கர்ணன் பிறந்தாலும் அவனுக்கு போர் பயிற்சியினை முறையாக பெற்றிருந்தனால் அவன் அரசனோடு சரிசமாக உட்கார வேண்டிய பெற்றான் இதனால் துரியோதனின் சிறந்த நன்னாக மாறினான் இவனுடைய வீரத்தினையும் பராப்கிரம விஷ விஷயத்திலும் கண்டு மிகவும் பிரமித்துப் போனார்கள் கௌரவர்கள் கௌரவ சேனையின் தளபதியாக கர்ணன் நியமிக்கப்பட்டான் வில்வித்தையில் அர்ஜுனுக்கு மிகவும் நிகரானவனாக விளங்கினான் கர்ணன் இவன் குந்தி தேவியின் முதல் மகன் என்பதும் பஞ்சப்பாண்டின் மூத்தவன் என்பதும் உலகிற்கு தெரியாமலே இருந்தது ஆனால் கிருஷ்ண பகவான் இதனை உணர்ந்து இருந்தார் சமயத்தில் குந்தி தேவிக்கு கர்ணனே அடையாள காட்டிவிட என்னி அவரும் பேசாமல் இருந்தால் மகாபாரத்தில் மிக சிறந்த கதாபாத்திரமாக கர்ணன் விளங்கினான் இதுதான் மகாபாரத்தில் கர்ணனின் கதையாகும் நன்றி வணக்கம்